بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وزير العلم وصيئ الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء عليم السلطان شديد العقاب سريع الحساب عليم الإحسان أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدين نبيي الوميي العربي القرشي المكي المدني الهاشمي وعلى آله واصحابه واكضائه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح كما قال عليه ையும் கோலங்களையும் தன் மதியையும் வின் கதிரையும் இவ்வையகத்திலே படைத்து தன் சக்தியால் தன் ஆற்றலால் தன் ஆளுமையால் அவற்றை அதிகாரத்துடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எம்மையெல்லாம் படைத்த அல்வா அவனுக்கே புகழனைத்தும் அல்ஹமதுல்ல சத்திய தூதர் சாந்தி நபி சர்தாரே ஆலம் மண்ணுலகின் விண்ணுலகின் ஒளி விளக்கு வழிகாட்டி மேலான உத்தம தூதர் முஸ்தாஹு அலைகி வசல்லும் தொடருகின்றவர்கள் துயருகின்றவர்கள் அனைவர் மீதிலும் விரை சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக விரை இல்லத்திலே வந்த மருந்திருக்கும் அல்லாஹமின் எம்மை படைத்தால்லா அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவனுக்கு நிகர் எதுவும் கிடையாது அவன் ஆகி என்றால் எதுவும் ஆகிவிடும் அவன் படுத்த எதுகுமே இந்த உலகத்தில் நடந்ததும் கிடையாது நடக்க போவதும் கிடையாது அவன் நாடியதை செய்கின்றான் அலாமா நான் நினைத்ததை செய்கிற அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் எனவே அந்த அல்லாவை நம்பி அந்த அல்லாவை அடியுக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் வாழ்கின்ற இந்த நூற்றாண்டு நாங்கள் வாழ்கின்ற இந்த யுகம் உலகமே வியத்து நிற்கின்ற ஒரு யுகம் எங்கு பார்த்தாலும் அறிவு ஞானம் என்று பேசப்படுகின்ற யுகம் அறிஞர்கள் குழுமை வாழுகின்ற யுகம் விண்ணை ஆய்வு செய்கிறார்கள் மண்ணின் ஆழத்திலே என்ன நடக்கிறது என்று சொல்கிறார்கள் அடியிலே கற்பனை பண்ண முடியாத ஆச்சரியங்களை இந்த உலகம் நடத்தி கொண்டிருக்கிறது அரபுலகில் சரி மேற்குலகில் சரி இன்றைய அறிவின் எல்லை நாங்கள் அறிவின் எல்லையை மிகைத்துவிட்டோ என்று சொல்கின்ற அளவு ஆச்சரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆல் கடலிலே ஆயிரக்கணக்கான சனங்களை ஏற்றிக்கொண்டு வாகனங்கள் பயணிக்கின்ற காலம் விண்ணை தொடுகின்ற அளவு மன்னன் ஆய்வு செய்து மனிதன் ஆய்வு செய்து விட்டான் ஆனால் அந்த அறிவும் ஆற்றலும் அவனை எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறது என்றார் சென்ற வருடம் மாதம் ஐந்தாம் திகதி உலகத்தில் இருந்த ஒரு மிகப்பெரும் விஞ்ஞானிக்கு திருமணம் நடந்தது திருமணம் முடித்தது கிறிஸ்துமஸ் மரத்தை அவர் மோதிரம் மாற்றியது மரத்துடன் இதுதான் உலகம் முயற்சி நிற்கின்ற அறிவு உலகம் செய்திருக்கின்றாய்வின் ஆய்வின் எல்லை கடவுளாக கல்லை மண்ணை மிருகத்தை விஷஜந்துக்களை மனிதன் வணங்கிய மனிதன் என்று வெங்காயத்தை கடவுளாக இன்று இந்திய மாநிலத்திலே வெங்காயம் கடவுளாக வணங்கப்படுகிறது அவிந்த வெண்ண வெங்காயத்துக்காக வந்து ஆசிர்வாதம் செலுத்துகின்றது இதுதான் அறிவின் எல்லை உலகத்திலே அழகி வசல்ல இந்த மண்ணுக்கு காலடி எடுத்து வைக்கின்ற போது இந்த மண் இப்படிப்பட்ட ஜாகலியத்தில் தான் இருந்தது அவர்களின் அறிவு இப்படித்தான் இருந்தது நூலுக்கு நூல் கவிதை வரிகள் எழுதினார்கள் இன்றைக்கின்ற மிக பெரும் அரபு விற்பனனுக்கு கூட அந்த கவிதைகளுக்கு சரியான மொழிக் கருத்தை கொடுக்க முடியாத அளவு அவர்களின் அறிவுநுட்பம் காணப்பட்டது ஆனால் தான் பெற்றெடுத்த குழந்தையின் கழுத்தை நெறித்து மண்ணுக்குள் உயிரோடு புதைத்தார்கள் அந்த ஜாகிலியம் ள் வைத்து பிள்ளையை கொலை செய்கின்ற ஜாகிலியம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை ஏன் சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் நினைத்தோ நினைக்காமலோ புது வருடம் என்ற ஒன்று வந்திருக்கிறது என்று வியாபாரிகளும் தொழிலாளர்களும் தங்களுடைய கடைகளை அப்படி அந்த புதுவரத்துக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறோம் ஏற்றுக்கொண்டோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ நாங்கள் எங்களுடைய பட்சம் சிறார்களுக்கு இந்த புதுவரத்துக்கு தயாரிக்க வேண்டிய நிற்பந்திலே நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய கல்வி திட்டம் நாங்கள் வாழ்கின்ற நாடு எ நாங்கள் வாழ்கின்ற இந்த சொசை இந்த சமூகம் எங்களை இறுக்கி வைத்திருக்கிறது நாங்கள் மீற முடியாது அதை தேடி பிடிக்க வேண்டிய பொறுப்பு களிமாவை சொன்ன ஒரு முஸ்லிமுக்கும் அடிப்படையாக இருக்கிறது நாங்கள் இந்த மேற்குலகத்தின் சதிவலையில் இருந்து மேற்குகத்தின் சதவாத லோகாயுத சிந்தனையில் இருந்து இந்த உலகத்தை ஆண்டு விட்டு போக வேண்டும் இந்த உலகத்தின் அடையாளத்தில் நடக்குகிறது எது என்பதை கண்டுபிடித்து தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்று சிந்திக்கின்ற அந்த லோகாயுத சிந்தனைக்கு முன்னால் ஒரு முஸ்லிம் தன்னை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு முஸ்லிம் தன்னை சிந்தனா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சிலர் சிந்திக்கலாம் எனக்கும் மேட்குலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் வெஸ்டர் எந்த விதத்திலும் பின்பற்றுவோன் எனக்கும் வெஸ்டனுக்கும் எந்த சந்தம்ப சம்பந்தமும் கிடையாது ஏன் இவர் மேற்குலகை பற்றி பேச வேண்டும் இல்லை நாங்கள் சிந்தித்தோமோ இல்லையோ நாங்கள் அந்த வெஸ்டர்ன் மேற்குலகத்துக்கு அடிமைப்பட்டு நாங்கள் யாராவது சிந்திப்போமா என்ற பிள்ளைய ஸ்கூலுக்கு போடாம இருப்போம் உண்டு சிந்திக்க வாழ முடியாது ஆனால் அது யாருடைய அறிமுகப்படுத்தியது பாடத்திட்டம் எது பர்லு கிஃபாயாவாக இருக்கிறது ஒரு ஊரில் ஒரு சமூகத்துக்கு தேவையான வைத்தியர்கள் உருவாகுவது பர்லு கிஃபாயா கட்டாயம் உருவாக்கித்தான் ஆக வேண்டும் பாதை நாங்கள் ஆறாம் வகுப்பு பல்கலைக்கழகம் போகும் வரைக்கும் படிக்கின்ற அந்த பாடம் யாருடைய பாடத்திட்டம் அதில் இருக்கின்ற வரிகள் ஒவ்வொன்றும் அகிதாவுக்கு முரண்பட்ட எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் படித்துத்தான் ஆக வேண்டும் படிக்காவிட்டால் ால் நாளை எது சமூகத்திலே வைத்தியர்களை காண முடியாமல் போய்விடும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு கணம் இஸ்லாமிய உலகை மீட்டிப்பாரு கிறிஸ்துக்கு பின் ஐநூறாம் ஆண்டுகளை சிந்தித்து பாருங்கள் இந்த உலகம் எப்படி இருந்தது இந்த உலகம் இருண்ட யுகமாக இருந்தது மேற்குலகவாதிகள் சொல்லுவார்கள் மேற்குலகவாதிகள் சொல்லுவார்கள் ஆண்டுகளை சொல்வார்கள் அவனுக்கு நெருப்பு சூடு வைக்கப்படும் சொல்லு நோய் என்று நோய் பிடித்து விட்டால் பாதையிலே வைத்து கட்டி வைத்து அடிப்பார்கள் செருப்பால் அடித்து கொள்ளுவார்கள் கொலை செய்வார்கள் அந்த மேற்குலகவாதிகள் மாலுவிடாய் காலத்திலே பெண்கள் கட்டி வைத்து அடிக்கப்பட்டார்கள் தலைநகரத்தில் மாத்திரம் எழுபது வாசிக சாலைகள் இருந்தது ஒவ்வொரு வாசிக சுமார் நாலு லட்சம் கிதாபுகள் காணப்பட்டது அந்த நேரம் இரவு நேரத்தில் ஒரு மின் விசிறி கூட ஒரு மின் ஒளி கூட லைட் கூட பத்தியது கிடையாது வாழ்ந்தார்கள் ஏன் அந்த அளவுக்கு அறிவிலே பின்னே இருந்தார்கள் அறிவு என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தார்கள் கல்வியோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார்கள் கிறிஸ்துவ உலகம் படித்தவர்களை நொறுக்கி சாகடித்தது கற்றல் என்பதை செய்தார்கள் அவர்கள் எப்படி மீண்டெழுந்தார்கள் எப்போது குரானும் சுன்னாவும் அவர்களின் ஆய்வுக்கு கருத்துக்களையும் சுண்ணாவின் கருத்துக்களையும் எப்போது அவர்கள் உள்வாங்க ஆரம்பித்தார்களோ அன்றுதான் அவர்கள் அறிவு ரீதியாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள் கற்றல் தேவை என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள் முன்னே போவதற்கு இது பலி என்று சிந்தித்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் முஸ்லீம்கள் குரானையும் சுன்னாவையும் ஓரம் கட்டிவிட்டு ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் மேற்குலகம் சொல்வது மாத்துடன் தான் வலி என்று இருக்கிறோம் அதுதான் சரி என்று இருக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாங்கள் தோல்வி கண்டு என்று நினைக்கிறோம் ஏற்றுக்கொள்வோமோ இல்லையோ எங்களுடைய கடைகள் எல்லாம் மேரி கிறிஸ்துமஸ் தொங்கிக் கொண்டிருக்கிறது மின் விசிறிகள் மின்வலித்தங்கள் கண்ணை பறிக்கின்ற அளவுக்கு காணப்படுகிறது எங்களுடைய சிந்தனை சொல்கிறது அந்த வழியில் போகாவிட்டால் எனக்கு பிசினஸ் கிடையாது அவன் சிந்திக்கிறான் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ சிந்திக்கிறான் அதற்குரிய வழிகளை ஏற்படுத்துகிறான் இதைத்தான் மேற்கு மேற்குலக அறிஞர்கள் சிலர் சொல்லுகின்ற போதுலர் என்று சொல்லக்கூடிய மேற்குலகத்தின் மிகப்பெரும் அறிஞர்கள் ஒருவர் இவர் என்கின்ற நூலிலே அவர் சொல்கின்ற போதும் ஆனால் மேற்குலக அறிஞர் என்கின்ற தன்னுடைய நூலிலும் என்கின்ற அறிஞர் ஏ நூலிலும் அவர் ஒரு ஆச்சரியமான வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தன்னுடைய சடவாய சடவாத லோகாயுத சிந்தனையின் மூலமாக உலகத்துக்கு நாகரிகத்தை அரசியலை பொருளாதாரத்தை அவர்கள் எழுச்சி பெறச் செய்தாலும் கூட மேற்குலகத்தின் இந்த சிந்தனை உலகத்திற்கு பிரச்சனைகளையும் சங்கலங்களையும் நிம்மதியற்ற வாழ்க்கையையும் சோழனை மிக்க வாழ்வையும் தான் இந்த உலகத்துக்கு கொடுத்ததே தவிர நிம்மதியை இந்த மேற்குலகம் இந்த உலகத்துக்கு கொண்டு வரவில்லை இவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் மேற்குலக அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மேற்குலகத்தின் சிந்தனை வெறுமடைந்தனிதனை பொருளாதாரத்தில் உயர்த்தி விடவும் அரசியலில் உயர்த்தி விடவும் தான் சக்தி பெற்றிருக்கிறதே தவிர மனிதனை மனிதனாக்க சக்தி பெறவில்லை அதன் வெளிப்பாடு நோர்த் அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு ஒரு ரிசர்ச் சொல்கிறதை நோர்த் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற ஒரு பெண் குழந்தை கூட கற்பத்தோடு கிடையாது பள்ளிக்கூடம் சொல்லுகின்ற பாடசாலை சொல்லுகின்ற ஒரு பிள்ளை கூட கற்பட்டோடு கிடையாது அவர்களுடைய ஆய்வு சொல்கிறது உலகத்திலே தற்கொலை யானைகள் கூடுதலாக இருப்பதை மேற்குலகில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகமாக இருப்பதை ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் கொலையும் கொள்ளையும் நடப்பதை ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் வித்தியாசமான வித்தியாசமான முறை அவைகள் நடக்குகிறது எனவே ஒரு முஸ்லிம் மேற்குலகம் அதை மீறி அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கு வாழ முடியாது என்று சிந்தித்தாலும் அதற்கான மாற்று வழியாக நான் எப்படி சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று இந்தியாவிலே சிப்பாய் கழகம் நடைபெற்றது போது இந்தியாவிலே இருக்கின்ற உலமாக்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டார்கள் அதிகமான உலமாக்கள் கழுத்து வட்டி கொலை செய்யப்பட்டார்கள் அங்கிருந்த ஒரே ஒரு மதுர தரைமட்டமாக்கப்பட்டது மறைமட்டமா ஏற்பட்டதுமகுல்லாவின் மாணவர்கள் இதற்கான மாற்று வழி என்ன என்று சிந்தித்தார்கள் இந்த கட்டத்திலே இந்த சமூகத்தை இந்த உலகத்துக்கு வாழக்கூடிய ஒரு சமூகமாக அறிமுகப்படுத்திக் கொடுப்பது எப்படி என்று சிந்தித்தார்கள் ஏனென்றால் ஒரு கூட்டம் சொன்னார்கள் நாங்கள் மேற்குலகத்தை முழுமையாக புறக்கணிப்போம் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பாமல் விடுவோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் எந்த உறுப்புரிமையும் எடுக்காமல் இருப்போம் என்று அவர்களை அந்த பிரிட்டிஷ் ஆட்சியை ஒதுக்கி வாழ்ந்தவர்கள் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய வாழ்க்கையாக எங்களை நாங்கள் எழுச்சி இருக்கிறது என்று தன்னுடைய உடை நடை பாவனை தொழில் கல்வி அனைத்தையும் மேற்குலகத்தோடு ஒட்டு உரலாடி அப்படியே தன்னை மேற்றிய மனிதனாக மாற்றிக்கொள்ள புரிந்தார்கள் இந்த கட்டத்தில் தான் ஷா ஒலியுள்ளார் அஹ் வழிவந்த சில உலமாக்கள் இதற்கான மாற்று வழி என்ன என்று சிந்தித்தார்கள் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக அவர்கள் ஒரு அரபு கலாசாலையை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்து அவர்கள் இரண்டு சிந்தனையை கொண்டு ஒன்று அலிகாரிலே கற்கின்ற துறை அறிஞர்கள் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் சட்டத்தர்ணிகள் உருவாகின்ற போது அவர்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும் மருத்தத்தை படிக்க வேண்டும் சுன்னாவையும் படிக்க வேண்டும் படிக்கின்றவர்கள் அலிகாருக்கு சென்று அலிகாரில் நாட்டிற்கு தேவையான துறைசார் கல்விகளை கற்க வேண்டும் ஒரு சேர நடக்குகின்ற போதுதான் நாங்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் உளவாக்கல் சிந்தித்தார்கள் வெற்றி வந்தார்கள் ஆரம்பித்தார்கள் ஷரியாவை கட்டார்கள் துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் ஷரியாவின் நிழலிலே தன் துறை சார்ந்த கல்வியை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் இன்று எுங்கள் சுமார் நாற்பது இலங்கை பிள்ளைகள் சிங்கள தமிழ் பாடசாலைகளில் கற்கிறார்கள் இவர்களின் சரியாவின் நிலை என்ன இவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் தொடர்பு என்ன நாற்பது பிள்ளைகள் கூடுதலாக இருந்தாலும் குறைய முடியாது சிந்தித்து பாருங்கள் எமது பாடசாலைகளில் கற்கின்ற பிள்ளைகள் முஸ்லிம் பாடசாலைகளில் கற்கின்ற பிள்ளைகள் அவர்களின் சரியாக கருவிநிலை என்ன இன்னைக்கு பாப்பா மானுக்கு ஒரு சின்ன சாதாரண வயசு வரக்குள்ள வாப்ப யோசிக்கிறாரு ஏண்ட புள்ள இப்ப இந்த தொழிலுக்கு போறாரு படிச்சு முடிந்தாரு அடுத்த கட்டம் இந்த மெக்கானிக் கோசம் முடித்தா அங்க போகலாம் போகலாம். இப்படி ஆனா ஷரியாவின் நிலையில் நான் எந்த அளவு கொடுத்திருக்கிறேன் முடிச்சா பாப்பா மாதிரி யோசிப்பாரு நான் கல்யாணம் முடிக்க முந்தி கல்யாணம் சம்பந்தமான முழு கற்கையும் முடித்து டிப்ளமா சான்றுகள் இல்லாவிட்டால் திருமணத்துக்கு அனுமதி கிடையாது ஒரு மகாண் மாநிலத்தில் இருந்து இப்போது முழு மலேசியாவுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு ஏன் இலங்கையில் பேராதனை பல்கலைக்கழகம் செய்த ஒரு ஆய்வின்படி தலா நடைபெறுவது முஸ்லீம்களில் பெண் பிள்ளைகள் இருபத்தி ஐந்து வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் விரதைகளாக இருக்கிறார்கள் காரணம் என்ன பதினாறு வயசுல ஓலவளத்துடனே பத்தாம் அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம் தெரிய என்ன கடமை மாப்பிள்ள எனக்கு என்ன கடமைக்கு ஒன்றும் தெரியாது கலியாணம் ஒரு மாசம் போகுது தொழிலும் இல்லை ஒன்றும் தெரியாது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது ஒன்றும் செய்யலாம விட்டுட்டும் வேலை பார்க்கிறார் இதுதான் நடக்கு பள்ளிவாய்கள்ட வேண்டும் கட்ட வேண்டும் கட்டிடர்ச்சியாக இருக்கின்ற அளவுக்கு கட்டிடங்கள் அமையப்பட வேண்டும் மனசல கூடங்கள் அழகாக நிர்மாணிக்கப்பட வேண்டும் அழகான வேண்டும் சிந்திப்பார்கள் ஆனால் இந்த மனிதர்களின் உள்ளங்களை சரிப்படுத்துவதற்கு என்ன திட்டம் பள்ளி வாயில்களில் இருக்கிறது அன்னவர்கள் அந்த மக்கத்து மண்ணில் மனிதர்கள் என்று சொல்கிறோம் அப்துல்லா பின் ஒரு சஹாபி நபியுல்லு அலஹி அவர்களுடைய மஜ்மாவில் அழுது கொண்டிருக்கிறார் வெளிய போனே மிக நீண்ட காலத்துக்கு பின்னால் வருகிறேன் முன்னால் ஒரு குழந்தை அழகாக மழலையாக பேசிக் கொண்டிருந்தார் நான் இந்த குண்டாட்டி போய் கேட்ட இது சொன்ன சொந்த சொந்தார்களை பார்க்குள்ள கொஞ்சம் அழகாக ஆடை அணிவித்து உடுப்பாட்டி தண்டா புள்ள எடுத்துக்கொண்டு போனேன் நடக்கிறேன் பாலைவனத்திலே ஒரு கிணற்றை எட்டி பார்க்கிறேன் அங்கு தண்ணீர் கிடையாது இன்னும் சத்து நடக்கிறேன் அங்கும் தண்ணீர் கிடையாது மிக நீண்ட தூரம் நடந்து போனதும் பின்னால் ஒரு கிணற்றிலே தண்ணீர் இருக்கிறது நான் கிணச்ச எட்டி பாக்க கொள்ள எண்ட புள்ள சொல்லிச்சி ய அவத்தா ய அவத்தா துணைய அவமானத்தை உம்மிண்டா உம்ம தந்த அமானிதத்தை நீங்க வீணாக்கவானா எனக்குறக்கம் வரல அன்பு வரல தூக்கி கிணத்துல அபத்தா ஏ அபத்தாத்த அமானத்தை உம்மிண்டா ஏண்ட பாப்பா நீங்க உம்மை தந்த அமானத நாசம் கிட்டீங்களே என்று சொல்லி புள்ள கிணத்து புள்ள மையத்தாக மிளந்ததன் பின்னால நான் சிரிச்சு கொண்டு வீட்டுக்கு வந்தேன் இதன் நிலையை நினைச்சித்தான் யார சூழ்லா அழுகிறேன் என்று சொன்னாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை இப்படிப்பட்டம் நெஞ்சம் கொண்டவர்களை மாணவியோர்கள் எப்படி மாற்றினார்கள் தீட்டினார்கள் அழகான திட்டம் தீட்டினார்கள் இன்று பல்கலைக்கழகமும் பாடசாலைகளும் தொழில் நிறுவனங்களும் வர்தாந்த திட்டம் போடுகிறது வருத்திற்கான பிளானிங் ஒன் இயர் பிளானிங் பள்ளியிலே என்ன பிளானிங் இருக்கிறதுக்கு தான் எங்களிடத்தில் இருக்கின்ற பிளானிங் எங்களுக்கு என்று என்ன வருகிறது மாட்டு மதத்திலே கிறிஸ்டியானி குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலே சமய ரீதியாக அவர்களுடைய மூளையை சலவை செய்வதற்கான திட்டம் வைத்திருக்கிறார்கள் அவர்களை அந்த மதத்திலே ஊரமைப்பதற்கான திட்டம் திட்டங்கள் ஒவ்வொரு வயதுக்கு எட்டவர்களுக்கும் கவுன்சலிங் செய்கிறார்கள் மாணவியவர்கள் கூறிய கவுன்சலிங் விட உலகத்தில் எந்த கவுன்சலிங் கிடையாது ஆனால் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது கிடையாது தொழிலாளர்கள் யோசிச்சு பாருங்க சரியாவை தெரிந்து செய்கிறோமா சொன்னார்கள் சொன்னபடி வியாபாரம் செய்ய தெரியாச்சி பசார் பக்கமும் வரக்கூடாது நாங்க நினைச்சா யாராவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தந்தா நாங்க நாங்க விசடி கோர் கடக்க யாராவது ஒரு மதலாதி தங்க கடக்கிவார்த்த ஒரு கூலியால் அல்லூ சொன்ன எப்படி இருக்க வேண்டும் என்பதை படித்து விட்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டிருப்போமா எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா எழுதுவியா கஸ்டியா பேசுவா எல்லாம் சொன்னபடி வியாபாரம் செய்ய உனக்கு தெரியுமா ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டிருப்போமா கடற்பிறக்க போக்கலை என்ன ரப்பு சொன்னபடி வியாபாரம் செய்ய தெரியுமா தெரியாதா மனசால கூட சிந்திச்சிருப்போமா சகோதரிகரே இதனால் தான் அலி ரவி அல்லாஹ் சொன்னார்கள் சில மனிதர்களை விரட்டி வருகிறது நரகம் அவர்களும் விரண்டாடு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நன்றாக விளங்கி வழிபடுவார்கள் ஒரு பிள்ளை போன் கண்டதெல்லாம் ஒன்றும் இருக்கு சட்டம் போட்டு திருத்த முடியாது ஒரு மெமரி சிப் ஒரு சின்ன சிப்ல உலகத்தை பார்க்கணும் தக்குவா மட்டும்தான் இறை பயம் மட்டும்தான் அது ஒரு நாளும் இந்த உலகத்தில் பிள்ளையை திருத்தினார் அதை திருத்துவதற்கான திட்டம் பள்ளிக்குள் இருக்கிறது எல்லாரும் அடி முஸ்லிம் சமூகத்திலும் இருக்கின்ற ஆகப்படும் நோய் இன்னும் இன்னும் மத பெண்ணோடு ஓடிட்டானே பேப்பர்ல பேப்பியூஸ் முழு உலகத்துக்கும் போகும் அந்த கடத்தல் நடந்திருக்கு இஸ்லாமிய சமூகம் பள்ளியின் கூட இந்த சமூகம் அந்த நிலைக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன திட்டத்தை திட்டி இருக்கிறது சொல்லி செல்ல தீட்டினார்கள் அதனால்தான் அறத்துக்கு நெருப்பு சூட்டை கம்பியை இரும்பு கம்பியை சூடாக்கி அவர்களே சொல்லுகிறார்கள் நெருப்பாக பட்டுகிறது புகார் ஷரீஃபிலே வருகிறது நபீர நபியவர்கள் கபாவின் திண்ணையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கபாப்பின் அறத்து வந்து சொல்கிறார் அல்லா தாய சூழலா அல்லாவின் உனக்கு முன் புரிந்தவர்கள் இந்த தக்குவா இந்த எடுத்துக் கொள்வதற்காக சிரமப்பட்டார்கள்ருகத்தில் ஒரு அலுவலம் அசைந்து கொடுக்கவில்லை பிறகு பிளக்குகின்ற ஆப்பு தலையுச்சியில் வைக்கப்பட்டு அந்த உடம்பு இரண்டாக பிளக்கப்பட்டது மாய சிறுக்கு அன்றிய மார்க்கத்துக்கு முரணாக அழுவும் அசைய விரும்பல அப்படி உள்ளத்தை செய்தார்கள் அப்படிப்பட்ட உள்ளமாக மாற்றினார்கள் களவு கொள்ளை ஏமாற்ற மது மாற வேண்டும் இஸ்லாமிக் இஸ்லாமிக் மரேஜ் திருமணவியல் குடும்ப வாழ்வியல் பிள்ளை வளர்ப்பு இஸ்லாமிய வியாபாரம் இவெல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற மிகப்பெரும் பாடங்கள் இந்த பாடங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு மசிடுவாரியாக நடத்தப்பட வேண்டும் அதற்கான திட்டமிட செய்ய வேண்டும் எவ்வளவு எல்லாம் பணம் செலவழிக்கிறோம் நான் சுவர்க்கம் போகணும் என்றா நான் பிசினஸ் பற்றி படிக்கணும் எங்க ஊழல் பணம் இருக்குது செலவழிக்கிறேன் வீட்டுல கட்டிடத்துக்கும் நான் எத்தனை கோடியை செலவழிச்சிருக்கிறேன் செலவழித்து நான் நான் ஹலாலாக பிசினஸ் செய்வதுக்கு நான் சரியாக படிக்கிறதுக்கு வர்ணாந்த திட்டத்துக்கு நான் பணம் போட்டு நீங்க என்று பள்ளி நிர்வாகத்தை தூண்டி நான் எப்படி எப்படியான தனவந்தர்கள் கல்யாணம்டிக்கின்றடுவதற்கான பொ சாக்களுக்கு சொல்ல பொண்ணணும் அவன் எப்படி இருக்கணும் எப்படியான குடும்பமாக இருக்கணும் அதற்குரிய அடையாளங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற அடையாளங்கள் என்ன கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கு பின்னால கண்ணீர் முடிச்ச ஒரு மாசத்துல கண்ணீர் என்ன செய்ய முடிச்சிட்டோம் வாழ்ந்துதானே ஆகணும் நாலு கோடி பணம் செலவழித்து கல்யாணம் காரணம் என்ன கல்யாணம் முடிச்ச பொண்டாத்தி செல்ல பூனை எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன் உங்கள தூக்கி வீசினாலும் பூனே தூக்கி வீச மாட்டேன் இந்த வார்த்தை நாலு நாளோ மாப்பிரா கி புரிந்துணர்வும் இல்லை பொண்ணுக்கு பேசவும் தெரியல முறைய பேசுறத்துக்கும் செல்ல செல்ல சொல்ல மாப்பிளை வாழணும் ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் செஞ்ச வாப்பா கல்யாணம் முடிக்கிறதுக்கு மாப்பிள்ள வந்து மாப்பிள்ள கையு சொல்லி கொடுக்கணும் அலஹம்ல சொல்லுங்க மகளை கல்யணு முடிச்சு கொடுக்க தெரியா மாப்பிள்ளக்கு நான் ஓட மகளை எடுத்துக்கொள்றேன் என்று சொல்லி கொடுக்கணும் கபில் தூ இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகள நான் நான் பொண்ணாக பொண்ணாக தேவையா மார்க்கட்ட படிக்கணும் சரிய எந்த படித்தரும் கேவலம் மனத்திய தெரியும் கோடி கோடியா சம்பாதிக்க தெரியும் எடுத்துக்கு வேறத்தை சொல்லித்தர மையத்தை விழுந்தா பாப்பாவை குளிப்பாட்ட யாரையும் தேட்டது ஜனநிலா கமிட்டி இருக்கா கபஞ்சா கபஞ்சாங்களா கண்டா தெரியா சகோதரங்களே இஸ்லாம் இதெல்லாம் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தது இதைத்தான் சுருக்கமாக சொன்னார்கள் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மார்க்கட்ட படிக்கிறது கடமை இது தெரிஞ்சிருந்தா நஜீஸ் இருக்கிற சகோதரா கடலின் அவசரமா ஜிமாவுக்கு கடை சிக்குவாரது இந்த நதி இந்த அறிவு இருந்தா அந்த இடத்துல தொழுவான் ஏன் தொழுகிறோம் சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறான் அந்த நாள் தொழப்போவான் இவளுக்கு மார்க்கம் தெரியாது தொழுத கூடாது என்ற மார்க்கத்தின் தெளிவு இருந்தால் இன்னொருத்தர் சொல்லித்தான வரத்தணுமா இன்னொருத்தர் சொல்லி நீங்க மேல போங்க சொல்லணுமா நான் என்ன தொழுக பாஸிலே என்ன தொழுக கூடாதே விளங்கிக் கொள்வானே அந்த அறிவிற்குமே சகோதரங்களே எனவே மேற்குலகத்தை அவர்களின் வழியே புறத்தை சீர்படுத்தி பாப்பா எப்படி யோசிக்கிறேன் அழகான உடுப்பு பெருநாளைக்கு பெஷன் கௌ யாருமே உடுத்திருக்கப்பட என் வெளித்தோட்டத்தை மேற்குகத்தை ஹுசை பேர புள்ள கைய புடிச்சு சொல்றாங்க யா புனைய செல்ல புள்ளையே குல் பிஏ மீனி வளது கையால சாப்பிடுவாப்பா குல் நிம்ம எலி உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு சொல்லி சாப்பிடி பத்திரம் குழந்த பொறந்து கைய தூக்கப்பாக்கொள்ள பாப்பா அப்பா வாழ்க்கை படிச்சு கொடுத்தாங்க பாப்பாட சம்பளத்தை நல்லா பஜெட் பண்ணிருக்கிறாரு கேஸுக்கு இவ்வளவு சாப்பாட்டுக்கு இவ்வளவு உடுப்புக்கு இவ்வளவு படிப்புக்கு இவ்வளவு படிப்பதற்கான பட்ஜெட் எவ்வளவுக்கு ஐநூறு ரூபாய் ஆறு மாசம் பேலன்ஸ் சகோதரர்களை இதை பற்றி பேசினால் தெளிவாக பேச வேண்டும் எனவே கடைசியாக சொல்கிறேன் உலகம் இருக்கிறதே இந்த உலகம் நாங்கள் இப்போது சிந்திப்பதை போன்றே வெளிக்கும் சிந்தனையாளர்களாகத்தான்சின் அந்த கொள்கை உலகத்துக்கு வெளித்தோட்ட இஸ்லாம் ஓரம் கட்டப்பட்டு வெளித்தோட்டம் சீராக்கப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இவருடைய அந்த சிந்தலையும் இஸ்லாமத்தை ஒழித்து மேற்குலகத்தின் அடிமைகளாக முஸ்லாம் முஸ்லீம்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மேற்குலகத்தின் அமைப்பும் இஸ்லாம் ஓரம் கட்டப்பட்டு இஸ்லாம் ஒதுக்கப்பட்டு இஸ்லாம் காலுக்கு கீழே புதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு மேற்குகம் வாழ்க்கையாக முஸ்லீம்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டு இவைகளிலிருந்து நாங்கள் மீண்டி முஸ்லீமாக வாழ வேண்டுமியனாக வாழ வேண்டுல்கள் புத்திஜீவிகள் தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து தனக்கு தேவையான துறைகளை தான் இருக்கின்ற நிலையில் நான் என்ன விடயத்தை மார்க்க ரீதியாக கற்க வேண்டும் என்பதை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு ஒரு பயானாக இல்லாமல் ஒரு பயானாக இல்லாமல் நிகழ்ச்சிக்கு பத்து இரண்டு வருடத்தில் கோஸ் முடியும் இந்த சப்தத்தை இப்படி திட்டமிட்டு நாங்கள் சரியாவுக்குள் போனால் தான் நாங்கள் இவர்களின் சதிக்குள் சிக்காமல் முஸ்லிமாக இந்த பூமியில் வாழலாம் எந்த சென்றாலும் எந்த அரசியலிலும் பட்டம் எம்ஏ பிஎஸ்டி வரைக்கும் போனாலும் போனாலும் பரவாயில்லை ஷரியாவின் முழு தெளிவோடு அந்த இடத்தின் மார்க்கம் எனக்கு என்ன சொல்கிறது என்ற நிலையை கட்டவர்களாக செல்வதற்கு வல்ல ரஹ்மான் அல்லா நம் அனைவருக்கும் துணை உருவானா யார் பாவங்களை மன்னித்தல்வாயா உண்மையான முத்தகங்களாக வாழ வைப்பாயா இந்த நவீன யுகம் இந்த மேற்குலகம் இஸ்லாமத்தை அழிக்க எடுக்கின்ற சவி திட்டத்திலிருந்து எங்களை மீட்டி ஒரு உண்மையான முஸ்லீமாக எங்களை வாழ்வதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி வருவாயாக ஆமீன் ஆமீன் யார்பல் ஆலமு